ஒன்பது அபூத் ரஹ்கள் நபி சலுகை அவர்கள் ஆடுகள் கட்டும் இடங்களில் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று பொதுவாக அனஸ் அலியுள்ளாகும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் கூறி கொண்டிருந்தார்கள் பின்னர் பள்ளி கட்டப்படுவதற்கு முன்னால் நபிசல்லும் அழகிய செல்லம் அவர்கள் ஆடுகள் கட்டும் இடங்களில் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று விளக்கமாக அவர்கள் கூற கேட்டேன்